பின்பகை செய்த கருவியதாய் பெற்றவை பிறப்பையும் ஓர் விவேகியும் எணி நிற்பினிட அன்புரா வீடு புகமிக விரையாது அரைக்கணும் தரைக்க நொட்டிடுமே இதுவரைக்கும் துன்பத்தின் பலனை பலவிதத்தில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி முடித்தார் இப்போது இத்தகைய துன்பத்தை உணர்ந்தவர்கள் அரைச்சலம் கூட அதில் இருக்கணும் அந்த அதிசான்சின் பிரமத்திய அடையை இந்த பண்ண சொன்னார் என்பது அளித்தமாய் உள்ள வெவ்விய பிறப்பினது தாழ்ச்சியினையும் நித்தியமாய் ஆனந்தமாயுள்ள மேலாயி வீட்டினது முயற்சியினையும் நெடுங்காலத்தின் பின்பு அந்த இழந்த பிறப்பினை நீக்கி உயர்ந்த வீட்டினை அடைவதற்கு அரிய ஏதுவாக பெற்ற பெருதற்கறி இந்த மாநில பிறப்பினையும் அங்கனம் பெருதற்குரிய பிறவியாயினும் மின்போலும் தோன்றி அழுகின்ற இக்காயத்தினது அங்கே அடிச்சுக்கணும் காயத்தினது அறிதற்கரிய அவதியினையும் விசாரணை ஒரு இவேகிமானால் பின்னரும் பிறப்பிற்கு ஏதுவாய விடய சுகத்தின் மேல் அன்பு வீடு அடைவதற்கு ஏதுவாய பிறவினை அடைந்து தவணறிக்கல் அசீக்கிரமாய் செல்லாது அரைக்கணப்போதாயினும் உலக வாழ்க்கையை பொருந்தி நிற்பனோ என்றவாள் பின்பவை தொலைத்து தை பிறப்பை நீக்கி வீட்டடைய என்று பிரித்து கூட்டுகி அதிகாரியத்தான் சொல்றார் இந்த மாதிரி துன்பம் வறுமையானால் அவன் எந்த சூழலில் இருந்தாலும் அதை விட்டு போய் சன்னியாசம் பற்றி ஞானத்தடைய ஆசைப்படுவானவுடைய இந்த சாமானிய நிலையில் இருக்க மாட்டான் தீவிர ஊற்றுத்தன்மையையும் என்பதை இந்த அதிகாரி லட்சணத்தை சொல்லுதலும் நினைத்திடீ இதன் பேட்ட அருமை மாதவங்கள் நீங்கி நான் கழித்தலும் துணிவில் எதிர்காலத்து அவதி போல் தோன்றின கொடும் பிறப்பில் துன்பமேயன்றி எட்டு நெஞ்சகை தோன்றினேன் பிரிவிளையாள அந்த அளவுக்கு நலனை பண்றது கும்பம் இன்பம் ரெண்டு மனதின் பாகுபாடுதாக இருந்தாலும் கூட அந்த அந்நான காலத்தில் மழை மிகுந்த பரிணாம யோகி அடையும் போது அது அது அம்சமாகிய மனமும் சஞ்சலம் அடையும் அது சந்திரம்தான் மனதின் அமைதி அதை அமைதிப்படுத்தக்கூடிய விசாரணையினால சுகம் கிடைக்கிறது இதுதான் வாழ்க்கையில் நான் சுக துக்கத்தை அடைகிறது புறத்தே சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது இப்போ என்ன இருக்கு மாறுதல் சரணம் பரிணாமிகள் துடையுது இந்த உலகம் மாய மழை காரணம் பரிணாம யோகதியை பரிணாம யோகிங்கிறது நினைச்சிக்கிட்டாங்க ஞானம் வந்து நாம் அப்படி நினைக்கிறதில்லை அசத்தியம் ஒரே மாதிரி நினைக்கிறோம் நேற்று இருந்து அவ்வளோ இருக்கே அப்படிங்கிறோம் நேற்று வீட்டு தான் அப்படியே இருக்கு நேற்று வீட்டு அப்படியே இருக்கேன் நேற்று இருந்தால் நான் அப்படியே இருந்தால் இருக்கேன் அப்படிங்கிறோம் எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்குங்கிறது விசாரம் பண்ணணும் பரிணாமத்தில் ரெண்டு மூணு இருக்கு ஒன்று துரித பரிணாமம் மத்திய பரிணாமம் மந்த பரிணாமல்னு மூணு பரிணாமங்கள் காற்று தண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி காற்றுல போகுதுன்னு சொன்னால் நடுவில் போக வேகமாக போகும் பக்கத்தில் போகுதுன்னா கொஞ்சம் அது கூட போகும் கரைவாரம் ரொம்ப நிதானமாக போகும் அழுக்கிறது கூட நகராது அப்படியே அழுக்கிறது ஏன் கரைவாரம் மிக மந்தம் ஆக மூன்று விதமாக ஆற்று தண்ணி ஓட்டத்தையும் பிரிக்கணும் அது போல் மாயை மாயா காரியங்களையும் மூணு தான் பிரிக்கணும் துரிதமான பரிணாமம் நமக்கு தெரியுது பால் தேராதல் தெரிஞ்சு போகுது அது ஒரு நாள் தெரிஞ்சு போகுது சமைச்ச சாப்பாடு சாயந்திரங்கள் கெடு போகுது தெரிஞ்சு போகுது இதெல்லாம் மிக சீர்க்காது தெரியுது அதன் பிறகு இது சிலது கார சாம்கள் இனிப்புகள் கொஞ்சம் நால்பட இருக்கு கொஞ்சம் நால்பட கெடுது கெட்டுக்கிட்டு தான் வருது வேகம் நமக்கு குறைவா தெரியுது பிறகு நம்ம சரீரம் இருக்க இது மிக மந்த பரிணாமம் ஆனா நம்ம தெரியுது இல்லை ஆனா பணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படி இல்லையா சொன்னா சாப்பிட சாப்பாடு ஜீவன் ஆடாது நேற்று இருந்தப்ப காலையில் நல்லா இருந்தப்ப நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லப்படாது மச்சா நல்லா இருந்ததுன்னு சொல்லப்படாது பண்ணாமலை இல்லையே அப்படிங்கிறான் பண்ணாமலைதான் முடியுமா சரி சரீரம் இந்த சீரம் போயிருக்கு தெம்பா இருக்கு சில ஆண்டுகள் பிறகு கெட்டு போயிச்சங்கிறோம் முன்ன மாதிரி இல்லைங்க சரீரம் கெட்டு போயி காலத்து போய் சங்கரம் அப்ப அது மந்த பரிணாமம் தானமாக பரணாமடையுது வீடு அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐம்பது வருஷம் போட்டும் போட்டும் அதெல்லாம் உதிருது செய்து ஓட்டியாச்சு பத சொறமே இல்லையா அப்புறம் ரிப்பேர் பண்ணணும் சொல்ல முல்லையா அது நிதானமாக பரிணாம அடையுது அதனால் வீடு அப்படியே இருக்கேன் அப்படிங்கிறோம் வருவா போகிறேன் அப்படி போல் இந்த உலகத்தில் பரிணாம யோகையை மாயை மாயா காரியங்களை இது அப்பரிணாமோகிடையது தான் அப்படின்னு விசாரணை நான் நிச்சயம் பண்ணும்போது மனதுக்கு அமைதி ஏற்படுது அது அமைதி ஏற்பட்ட போது சச்சானந்த பாலமாக சுகம் தோற்று இது விசாரணம் மன சஞ்சலம் ஏற்படுது சஞ்சலம் துக்கம் பிறகு எந்தெந்த பொருளில் நமக்கு விருப்பமான பொருள் கிடைக்கிறதோ அப்போது மன அமைதி அடைய வேண்டும் அந்த சந்தனம் கிடைக்கிது இது ஆகவே உலகத்தில் சுகம் துக்கம் என்பதெல்லாம் மனதை பொறுத்து அது பரிணாமதி அவ்வளோதான் அதோடு சரி ஆத்மாவோ விவரத்தை பட்சம் பரிணாமம் அடைகிறது இல்லையாது ஒரே மாதிரி இருக்கிறது அதனால தான் நான் சின்ன சில எப்படி இருந்தேன் குமாரபுரத்தில் இப்படி இருந்தேன் வாலிபுத்தையும் இப்படி இருந்தேன் கிழவனாக இப்படி இருக்கேன் முஞ்சித்திலையும் சாத்த வருமானத்தை கொண்டு பார்த்து என்ன பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணி செஞ்சு பின்னு செஞ்சாலும் நான் அடுத்த படி இருக்கோ பயமாக இருக்குது நல்லா இருக்குது இதெல்லாம் மாறாத ஆத்மா இருக்கான் சொல்ல முடியுது மாறும்போது சொல்ல முடியாது அதனால் பரிணாம யோகதியுடைய இந்திய உலகத்தில் பரிணாமம் நல்லா விவரத்தபட்சமாக இருக்கிறது அப்படி ஆத்மா பிரம்மம் என்ற ஒரு நிச்சயம் மனதுக்கு கொடுக்குது அந்த அமைதிக்கு பிறகு வரக்கூடியது ஆனந்தம் அது ஆத்மானந்தம் தான் விசாரிக்கு பிறகு வர்றது ஆத்மானந்தம் அதனால் உலகத்தில் அய்மானத்தினால் அவிசார திசையில் அஞ்ஞான காலத்தில் சுகம் சுகம் நினைக்கிறதுல ஏமாற்றம் கொடுக்குறதுனால துக்கம்தான் இருக்கு ஏன் சில பேர் சுக சுகமாக இருக்காங்களே அப்படின்னா அது விளக்கம் சொல்லிட்டார் களிமிகு திருப்பர் மேற்காரியம் கா கருவானே என்ன சந்தோஷமாக இருப்பாங்க நாளைக்கு விசாரம் பண்ண அது எப்படி இருக்கும் சந்தைகிட்ட கொட்டாய் போட்டுருக்காங்க இப்போ சரி தான் பெருமளும் தண்ணி ஓட்டும் அப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா தனி கொட்டாயில் போகுது போகுது என்ன எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு எந்த மணியும் அவரு தண்ணி ஓரமான வந்தா எப்படி இருக்கு அவங்களுக்கு உள்ளெல்லாம் ஊத்து போகும் அப்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு பாலிக்கிற இடம் இல்ல கொடுத்து என்ன ஏன் பண்றது எங்க தப்புறது எங்க சாவடி சத்த இருக்கு நீ தேடுவாங்க அப்புறம் அஞ்சு மூணு நாள் போறோம் தான் நல்லா அணிஞ்சு போயிடும் ராத்திரி போலியா இருந்தா இருக்கும் இன்னும் சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு மேற்காரிர் களிமதிப்ப அவங்க என்ன செய்யணும் இப்ப மழை அதிக அடிக்கடி இல்லாதனால தப்பிச்சாங்க அடிக்கடி முன்ன மாதிரி மழை பெய்யும் இந்த குறித்து வாழ முடியுமா சிதம்பரத்துல ஒரு மாதிரி நாப்பத்தி எட்டு நாள் மழை பெய்ஞ்சிடலாம் மூலம் சூரியனா பார்க்க முடியல எப்படி இருக்கும் விரைவில் ஒன்றும் இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை சின்னதார வேலை விஷயல இல்லைன்னு ஓ இது மழை பெய்ஞ்ச ஆபத்து கடன் நல்லா கட்டிக்குவாங்க வாழ்வாங்க அப்படி இருந்தால்தான் நாளைக்கு தெரிஞ்சவங்க அவங்க நாளைக்கு தெரியாதவன் என்ன பண்ணுறாங்க சந்தோஷமா இருக்காங்க அவனுதான் கவலை இருக்கும் அது என்னவா கடன் வாங்கி நல்லா கட்டலாமா கடன் வாங்கிக்கனா கடன் கட்ட முடியாது வீடு கட்டலை என்னாலும் மா மழை காலத்து இடைஞ்சலா போயிடும் இல்லை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்குமா சுகம் இருக்கும் அவளுக்கு ஏன்னா எப்படியாவது வசதி பண்ணி கட்டிவிட்டாருன்னா மனதால் சந்தோஷமா இருப்பான் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்துல பழனமுகத்துடைய உலகத்தை விசாரணை மாதனால அவசர திசையில சுகமென்றோ துக்கம் என்றோ தீர்மானம் பண்றோம் இது சுகம் கிடையாது துக்கம் கிடையாது எல்லாம் மனதினுடைய விசாரத்தை பொறுத்து தான் அவசாரத்தை பொறுத்தான் ஞானமும் சுகமும் கிடைக்கும் ஒருவன் துன்பம் என்று அறிந்தானே ஆனால் அத்துன்பத்திற்கு ஏதுவாக விஷயபோகங்களை இச்சித்தலும் இல்லை புண்ணியபோகத்தி வீடாகத்தான் இந்த பிறப்பு இருக்கு இது துன்பம்தான் என்று விசாரம் பண்ணுவானே ஆனால் விஷயபோகங்கள் ஆசை எப்படியா வாழ்றது கடை சரி சமரசனை குடும்ப சமரச பண்ணுறது அது பிரார்த்தம் எவ்வளோ இடக்குள்ளதோ அவ்வளவு தான் திருப்பி அடைஞ்சிக்கிட்டு செய்வாங்க அதிகத்துக்கு ஆசை வர்றதில்லை இருக்கிறதுலையும் குறை சொல்றதில்லை திருச்சடைவாங்க அதனால தான் இச்சித்தலும் இல்லை தனக்கு இரண்டாவது தனக்கு காயம் வேற என்பது அறிந்தால் மரணம் மரணக்குறி கண்ட காலத்தில் காயம் நீங்கும் என்னும் பயத்தினால் மனம் நடுங்குவதும் இல்லை இரண்டாவது சரீரம் நிலையில்லை அப்படின்னு நினைச்சாக்கா மரண அடிவுரைகள் செத்து வர இருக்கு அப்படிங்கிற ஒரு வியாதியினாலேயோ அது பயத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலே மரண அறிகுறிகள் தெரியுமையானால் சந்தோஷப்படுவோம் எவளும் போனால் போட்டு என்ன எத்தனை என்ன பண்ண போறோம் அப்படின்னு தைரியம் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் டாக்டர் போய் டாக்டர் சார் நீங்கள் தான் காப்பாற்றணும் எவ்வளோ பணமோ என்ன கொடுத்துட்றேன் அப்படிக்கா அது நேரம் இல்லை கடவுளாக காப்பாற்றுறது கடவுளே காப்பாற்றுறதில்ல கர்மானு சார் அவரும் செய்கிறாரோ இல்லையா அவளும் காப்பாற்றுறதில்லை அவள் காப்பாற்ற இருந்தால் அதுவும் நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆச்சு மனைவி க கர்ப்பமா இருக்கு காப்பாற்றலாமில்லை பட்டத்துக்கு உரிய காப்பாற்றலாம் இல்லை இவ்வளவு தகுதி இருந்து காப்பாத்தலையே அவன் தெரியுது தெரிஞ்சே காப்பாத்தலையே என்ன காரணம் ஈஸ்வரனும் காப்பாத்துறதில்லை காப்பாற்றக்கூடிய கட்டை வரும்போது காப்பாத்தான் இருக்கிறதும் இல்லை அவன் சாத்திக்கு செத்து வரமா அவன் கேட்கவும் இல்லை ஒன்றும் உடனே அர்ஜுனர்கள் சொல்லி எதிரியை விட்டு சொல்லிட்டான் ஒரு செயல்பாரி தனக்கு காயம் வேறு என்பது அறிந்தால் மரணக்குரிய கண்ட காலத்தில் காயம் நீங்கும் என்னும் பயத்தினால் மனம் நடுங்குதும் இல்லை மூன்றாம் இம்மாறுட பிறவியை பெறுவதற்கு அருமை என்று அறிந்தால் இப்பிறவிக்கு பயனாகிய மோட்சத்தை அடைவதற்கு ஏதுவாகிய மகத்தாகிய தவங்களை செய்தல் ஒழிந்து வாழ்நாள்களை வீணாளாக போக்குதலும் இல்லை இது பிறவிக்கு பயனாக மோட்சம் பிறகு எடுத்துக்கிறதுக்கு மிச்சம் எடுத்து தான் அப்படி ஒரு கொள்கை இருக்கு சில பேருக்கு ஒத்துக்கல பல பேருக்கு போகமாக இது ஆசியல் கொள்கை ஜெயமே ஆத்மா போகமே மோட்சம் பிறந்ததுன்னு பயனதுக்கு அப்படின்னு சொன்னால் முத்தியலாம் அது பத முத்திலாக இருந்தாலும் சரி அது கையில் முத்தியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு முத்தி அடையணும் அவங்கள காலேஜில் வந்துடுறது போகும்போது எதுக்கு பிறந்தாங்கன்னா முச்சி அடிக்கலாம் பொம்மடி சொந்தங்களே போடவில்லை அவனுக்கு ஜென்மந்திர வாசல் இருக்குது அதான் நல்லா படிக்கிறான் அந்த காலேஜில் நல்லா முதல் மார்க் வாங்குகிறாங்க பொம்மளிக்கா ஞானபுரி பார்த்தீங்கன்னா முச்சியடி இருக்குது அப்படிங்கிறான் முன்னா தெரியாத தெரியல அப்படி ஒரு உணர்வு இருக்குது வர அது உணர்வு ஜென்மான் தெரியும் அதெல்லாம் இந்த ஜென்ம அது ஜென்மக்கு பழக்கம் இல்லை வராது அப்படி போல இம்மானுட பிறவை பெறுதற்கு அருமை என்று அறிந்தால் இப்பிறவைக்கு பயன் என்ன மீண்டும் இப்பிரை தப்புனா இப்பிரோன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா பிராரதி எப்படி இருக்கோ மாடா மனுஷனும் குறியாக கூட சொல்ல முடியாது அதனால் என்ன செய்யணும் பயனாக மோட்சத்தை அடைவதற்கு ஏதுவாகிய மகத்தாகிய தவங்களை செய்தல் பெரிய தவங்கள் செய்ய முடியலன்னா சத்தியானுசாரம் செய்ய சாஸ்திரம் செய்யுது முடிஞ்சவரைக்கும் செய்யலாம் ஜபஞ்சானங்கள் செய்யலாம் இப்போ ஜபஞ்சானம் செய்யணும்னாக்கா என்ன சமையல் போவாருங்க அப்படிம்பாங்க சரி இந்த ஜபஞ்சியானம் பண்ணிப்போ தான் வரப்போகுதா சும்மா சொல்கிறாங்க அப்படிம்பாங்க நம்பிக்கை இருக்கிறது சரி இவ்வளோ நாளும் ஜபம் பண்ணேன் தியானம் பண்ணுனேன் பணக்காராக ஏற்படும் மகத்தாகிய தவங்களை ஒழிந்து வாழ்நாள் வீழ்நாளாக போக்குதல் இல்லை சரி இதார்களோ எத்தனையோ பேர்கள் சட்டவசாகாசம் தவிர மற்றவங்கெல்லாம் இதை சிந்திக்கிறதே இல்லை துறத்து வந்த போல சிந்திக்கிறாங்கன்னா அதுவும் இல்ல அவங்கதான் அதாவது ஞானம் அடையணும் முத்தி அடையணும் ஏன்னா பரவாயில்ல சொல்லிட்டே இருப்பார் எதுக்கு பிறந்திருப்பான் ஞானம் முத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் பிரசதி அவர் கொஞ்சம் அந்த ஞானம் இருக்கு மற்றவங்களுக்கு அது கிடையாது பணம் சம்பாதிக்கணும் வட்டி கொடுக்கணும் வியாபாரம் பண்ணணும் எங்களுக்கு கொஞ்சம் இந்த சிந்தியில் தான் இருக்கேன் அவளுக்கு இல்லை பிச்சைக்காரனை பாருங்க அவனுக்கு என்ன வேண்டியது இருக்குது எல்லாம் விட்டு வந்துட்டான் வண்டி கட்டேன் வச்சிக்கோங்க கிடைத்ததில் திருத்தடையலானா கிடையவே கிடையாது பொழுதுனைக்கு இருந்தேன் இவ்வளோதானா காசுன்னு தூக்கப்படலாம் அது காசு என்ன பண்ணுறான் சொந்தக்காரம் தான் போய் தெரிஞ்சவங்க சேர்ந்தக்காரருக்கு இவங்க தான் கொடுக்குறான் வண்டி அவங்க வண்டி சொந்தக்காரம் கொடுக்குறது ஆ வண்டி கொடுக்க முதல் அந்த மாதிரி போகுது சன்னியாசி வந்தவர்கள் ஏன் சன்னியாசி வந்தால் எதுக்கு வந்து உணர்றதே இல்லை இப்போ என்ன செய்கிறாங்க ஏதோ தன் வரைக்கும் ஜீவனோபாயத்துக்கு இருக்குன்னு திருப்பி அடையாமல் எதிர்காலத்துக்காக பணம் சேர்க்கணும் அல்லது தன் சம்மந்தப்பட்ட குடும்பத்தை கொடுக்கணும் இப்படி எல்லாம் மனோபாவில் நடத்திக்கிறாங்க அது ஏன் வீணாளாக போதினா அது அப்படி ஒரு ஞானம் உண்டாகிறது இல்லை ஜெர்மாந்திர வாசினி அவருக்கு இருக்கிறது இல்லை இப்ப என்ன சாமியார் ரெண்டு பரம்பரையாண்டி பஞ்சத்துக்காண்டின்னு சொல்லுவாங்க பரம்பரையாக சாமியார்ன்னா அவங்க அப்பா சாமியார் தான் தாத்தா சாமியார சாமியார் தான் வர்றது பஞ்சத்துக்காண்டே பஞ்ச காலத்துக்கு வர்றது அப்புறம் மீண்டும் பஞ்சே போயிடுவாங்க அப்படி இது எதில் சேர்ந்ததுன்னா ரெண்டையும் சேராது எந்த கொடுத்தமும் இருக்குது அப்படி பண்ணுறது அதனால தான் வீணாளாக போக்குதலும் இல்லை நாளாவது எந்த கணம் இருக்குமோ எந்த கணம் போகுமோ என்று தெளிய கூடாத தேக அனத்தியத்துவத்தை அறிந்தால் ஒரு கண போதாயினும் என்ன காலத்தில் இன்னதை செய்வோம் என்று என்னும் அளவு சொல்லுதலும் இல்லை இப்போ இந்த சரீர நிலையாமை நேற்று இருந்தோம் என்னைக்கு இல்லையா பேசணும் அப்புறம் பேசிட்ட அப்புறம் நம்மளால போயிடுறோம் எவனோ செத்தார்னா காலையில் பார்த்தேன் அப்படி தயா வாழ்க்கை என்ன இருக்கு இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு இல்ல அப்படியே பேசுவான் அதோட சரி அவ்வளவுதான் அப்புறம் என்ன எத்தனை பேர் நான் என்ன ஐம்பது இருப்பையா அப்படி உறுதி பண்றாங்க பத்து பேர் தெரியா என்ன எனக்கு உடம்பு நல்லா இல்லையா கெட்டியா இருக்கு தெரியுமா அப்படிம்பாங்க அப்படி எல்லா யாதுமில்ல அப்படிம்பாங்க இதெல்லாம் அவிசால திசை இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனாலும் உறுதி கிடையாது ஒரு உறுதியாக ஐம்பது வருது எவனை சொல்கிறானோ அவனுக்கு ஆயில் போயிடுச்சுன்னு அர்த்தம் சீக்கிரம் போயிடுவான்னு அர்த்தம் அப்போ தான் உறுதியாக சொல்ல வைக்கார் ஆடவை உணர்த்துட்டு போங்க இருக்காங்க மற்றவங்க சொல்லுவாங்க ஈ என்னமோ போய் இருக்கிற சரி தான் யாருக்காண்டாங்க ஜாதகத்தில் சொல்லியிருக்கு அப்படிம்பாங்க ஜாதகத்தில் கதை தப்பு தேவார்தான் இருக்குன்னு தப்பாக கூட போகிறது தான் அப்படி ஒரு தம்பரான் அவர் சில சில தம்பரா தற்பரு உண்டு தம்பரான பெரும்பாலும் பணக்காரங்களும் சாமியா முறையாக தற்பரும்தான் அவர் யோசியம் பார்த்தாராம் இந்த தேதியில் இந்த காலத்தில் செத்து போனேன் இந்த மண்ணி சேர்த்து சொன்னாராம் உடனே அவர் என்ன பண்ணார் இந்த தேதியில் இது நான் கைலாசுக்கு போக எல்லாரும் வாங்க இருந்து என்னை கைலாஸுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள்லாம் உங்கள் வேட்டுக்கிட்ட எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சாப்பாடு போட்டு முப்பமாத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டா அறிவித்தார் சொந்தங்க மாதிரி வந்துட்டேன் கூட்டம் கூட்டுக்கிச்சு கூட்டமாக தேதி சாக மாட்டிக்கிட்டேன் சாக வரலாம் பார்த்தாரு இனி சொல்லிப்பூட்டி எல்லாருக்கும் போதே மீண்டும் நேரம் கழிஞ்சு போனோம்னா டெய்லி பண்ணுவாங்க மறுபடி போயிட்டார் சேர்த்து போயிட்டார் திரு அப்படியே ஒரு நடந்தான்னு சொல்கிறாங்க தமிழாமத்தில் நடந்திருக்கேன் அப்படி இன்னொரு நம்ம கோவில் சம்பதம் ஹிவனாமல் நடேசாமில் பெரிய மகான் அதுக்கு அரே ஒரு இல்லை சமாதி ஆயிருக்கார் அவரை தான் பெரிய படிப்பாளையே சமஸ்கிருதம் தமிழ் நல்லா உண்டு மொழி பண்ணுவார் ஆனால் தற்பே வாங்க உண்டு அவர் என்ன பண்ணார் அவருக்கு எல்லாம் யோசிக்காரி கொடுத்தான் தெளிவிப்பட்டவன அவர் எல்லாம் அங்கே அறிக்கைட்டா படங்கு எல்லாம் வந்துட்டான் சரி அது எல்லாம் சாக போற அப்படி இருந்து வேட்டிக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டார் எல்லாம் அதை கொடுக்க சொன்ன சரி மெஞ்சி இருக்காரு ஆனா இவர் மருந்து குடிசாகல சொன்னாரு என்ன யோசிக்க ஆரம்பிச்சோன்னா சாக வர மாட்டேங்குது என்ன பண்றது அது எல்லாமே சரி வந்தவங்க வேட்டி வாங்கி போய் கொடுத்தாரு சொன்ன கணக்கு போயிட்டாரு எதிர்காலம் தெரிஞ்சவர் அப்படியே பெஞ்சு வந்திருக்காரு இதுக்கு ஒரு விளம்பரம் ஏன்னா கையில காசு இருக்குல்ல பணம் இருக்கு அப்புறம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பத்து இருபது வருஷத்துல இருந்து எடுத்தாரு அவரு அது கரு கரு வந்து அவர் ரொம்ப நல்ல பெருமையை நினைக்கிற உண்டு அவருக்கு பெரிய படிப்பாளி தான் இருந்தாலும் கூட தற்பெருமை இதெல்லாம் ரொம்ப உண்டு அப்புறம் என்னாச்சு சாகல அவர் ஆகவே ஜோசிய படிக்கும் சில பேர் சாக வரதில்லை ஆஹ் சில பேருக்கு யோசியை பார்க்கறதுக்கு திடீர்னு போயிடுவாங்க அனித்தியம் நிலையில்லை அப்படின்னு நினைச்சா போதும் இந்த சிலத்தில் இருக்கிற செய்தி நாளைக்கு இருக்கோ இல்லையோ இல்லை ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் அவர் என்ன செய்வாங்க இந்த காலத்தில் என்னது செய்வோம் என்னும் அளவு சொல்லுதலில் இல்லை என்றவாறு அதனால நான் நாளைக்கு இந்த காரியம் சாதிப்பேன் உறுதியாக சொல்ல மாட்டான் என்னவாப்பா ஒரு முடி பண்ணியிருக்கு ஏதாவது ஆயுள் ஆண்டோட ஆயுள் பலம் எடுத்து செய்யலாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படி ஏன்னா நிலையாமல் வளர்ந்துருவோம்னு அர்த்தம் நான் எத்தனை தேதி வந்துடுவேன் கண்டிப்பாக ம் அப்படின்னு செத்து போய் போகட்டும் ஒரு முடியாமல் கூட போச்சு வேப்படுத்தலாம் வர முடியுமா செத்து போகிறதுன்னு ஒரு கணக்கு வேண்டாம் அதனால் இன்னொரு வேலை வந்து முக்கியமான வேலை போயிருப்பான் உரி சொல்ல முடியுமா அதனால் உரி சொல்ல முடியாதுன்னு அழை வச்சிட்டா போகிறோம் செத்து போகிறதுங்கிறது வேண்டாம் ஒரு காரியத்துக்கு கண்டிப்பா நான் வர்றேன் உத்தரவாதம் இருந்தாலும் ஏற்படலாம் மாதம் ஏற்படலாம் அப்ப எந்த கண கணத்துல எந்த மாதிரி மாறுதல் உறுதி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அநித்தியம் நிச்சயம் அவ்வளவுதான் சொல்லலாம் அதான் நியாயம் ஏதோ சங்கல்பம் ஈஸ்வர சங்கல் எப்படியோ நடக்கும் இல்லை வர முடிய தீர்மானம் பண்ணியாச்சே வர்றேன் ஈஸ்வர சங்கல் எப்படியோ அப்படின்னு இப்படி ஒரு போடு போட்டா தான் குற்றம் இல்லாமல் இவனுக்கு கர்வமும் இல்லை இல்லைன்னா நான் வருவேன் நான் என்னாலும் முடியாது இருக்கா ஆ ஓ அப்படிமா கண்டிப்பா வருங்கண்ணா சரி வண்டி அசௌகரியமா இருக்கா அசௌர் தான் அடைஞ்சான் ஒரு டாக்கி விடியான் போவான் இடையில கூட காய்ச்சல் வந்து ஆத்திரிட்டு போயிடுவான் அப்படியே நிச்சயம் சொல்ல முடியாது இசை கூட்டி வச்சா ஒன்று ஒன்று இந்த அப்ப என்னாச்சு சரீரம் நுழையாமைங்கிற எண்ணம் வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால நமக்கு என்ன லாபம் லாபம் சொல்லுங்க இப்படிலாம் எண்ணம் இல்லாததுனால என்ன ஆகுது துக்கம் வருது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி தாய்ச்சிக்கி பிடிச்சலாம் வந்தேன் விடல கடுமையான காற்று வந்துருச்சு அங்கேயே ஊரில் ஆசிரியர் போய் வர முடியாமல் போய்ச்சி அப்படி துக்கப்படுறான் போயே போயிட்டு போய் போட்டு வராது சரி நான் முயற்சி பண்ணேன் அது என் கூட்டி வைக்கலப்போ முடிஞ்சு போச்சு இன்னும் சமாளம் படுத்திக்கலாம் அது துக்கனிவருத்தி அதுவே இதெல்லாம் வழி ஆகவே இப்போ சொன்ன நாலு முறையும் துக்கத்த விடுபட்டு மட்டுமல்ல சுகப்பிராப்தி உண்டு ஏன் அந்த மனசு அமைதி அடையுது அமைதி கூட ஆனந்தம் தோற்று ஆனந்த தோற்றுறது ஆனந்தம் எங்க இருக்கு ஆத்மா தான் ஆனந்தம் அடையும் அங்குறது தேடுறது விசானந்தே அதுதானே சஞ்சலம் அடையுது சொல்லுங்க அப்ப சஞ்சலத்தை விடுபடுறதுக்கு இதெல்லாம் வழிகள் அப்படிங்கறத இந்த பாட்டுல விசாரமா சொல்லியிருக்காரு அதனால இருந்தவர் விசாரம் பாடணும் அங்குறாரு இல்லை என்னும் வினைக்குறிப்பு மொழியை வினைப்புறுப்பு மொழியை கடைநிலை தீபமாக எல்லாவற்றோடும் கூட்டிக் கொள்க வருது இல்லை கடைசியில் அது நாளுக்கு கூட்டிக்கணும் அதாவது விடைப்பிறப்பு ஒருவன் துயரமென்ற உணரின் விடயபோகங்கள் நச்சுதலும் இல்லையே தனக்கு உடல் அணிய உணர்தரின் மரணம் சார்குறிக்கு உளம் நடந்ததலும் இல்லையே நினைத்திடின் இதன் பேற்று அருமை மாத அவங்கள் நீங்கி துணிவில் கழித்தவன் இல்லையே அணித்தோர் கணம் எதிர்காலத்தை அவதி கூடுவதும் இல்லையே மரணம் சாறு குறிக்கு உளம் நடுங்குதலும் இல்லை என்பதற்கு உதாரணம் பெருந்திரட்டு மிகுத்த வாழ்நாளும் அல்லரும் பகல் என்னும் அறிந்து கொல்வே கொலும் குற்றையார்குலை ஒரு தினவு வந்து எதிர்கொள்ளுவான் ஞான விளங்கிய வல்லவர் மிகுத்த வாழ்நாளும் அப்புறம் கத்தி எல்லா ஆயுதம் சேர்த்துக்கணும் அடிப்பட்ட ஆயுதங்கள் தாங்கியிருக்கின்ற மேல் வருதில் தேவன் இருக்காங்களே அவர்கள் நாள் அதிகம் வாழ்நாள் என்ன கர்பகாலம் கர்ப்பகாலம் ஆயிரம் சதவீதம் சொல்லப்படுது அவர்கள் நூறு வருஷம் சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் கூட மீர்த்த வாழ்நாளும் அல் அரும் பகல் என்னும் ஈர் வாழினால் அறிந்து அதாவது ராத்திரி பகல் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் ஒரு நாளுக்கு ராத்திரி பகல் இந்த நாள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்நாள அறுத்துக்கிட்டே இருக்கான் சொல்ல நாளென்னா ஒன்று ஓர் காட்டி உயிர் ஈரும் வாழுது உணர்வார் பெரு ஒவ்வொரு நாள் காட்டுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அறுத்துக்கிட்டே இருக்கான் ஆயுள் நான் உணர்வதில்லை உணர்வார் பெருள் அது வாழுங்களை அறுத்து அப்படின்னு உணருங்க அல்லரும் பகல் என்னும் ஈர் வாடினால் அறிந்து கொல்லும் வெங் கொடும் கூற்றை கூற்று யமன் எதிர்கொள்ளுவான் எதிர்பார்த்து போகுது மட்டுமில்லை எதிர்பார்ப்பான் பார்த்தேன் வாய்தான்னு சரிவோம் அடுத்த பெரிய நல்ல பெரிய வரட்டும் நல்ல பெரிய உண்டு உத்தரவாதம் மூச்சுக்களுக்கு மூணு பேரு தான் சொல்லப்படுது அதனால முதல் போய் வந்தா முத்தியும் கை வந்தாலும் சொல்லப்படுக்கிறதுனால நம்பிக்கை உண்டு நம்பிக்கையெல்லாம் சந்தோஷம் உண்டு சரி இந்த சைரத்திலே இருந்து அடைய வேண்டிய பையன் அவ்வளவுதான் அடுத்த அடைவோம் இன்னொரு அப்படின்னு அவனும் சந்தோஷப்படுவான் அப்பியாசி சந்தோஷப்படுவோம் அதுல ஞான சந்தோஷப்படுத்து சந்தோஷப்படுவோம் மூணு பேர் சந்தோஷம் உள்ள அஞ்சா எவ்வளோ துக்கப்படுறாங்க என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆசை இருக்கேன் என் பேரன் கல்யாணம் ஆகலை பேசி கல்யாணம் ஆகலை கல்யாணம் கூட ஆட்சிதான் குழந்தைங்க பிறந்தா பேரனை பார்த்துட்டு போயிடணும் பேரன் கோழி பேரனை பார்த்துட்டு போனால் ஆசையாக இருக்கு என்ன பிடிச்சு ஆசையாக இருக்கு கர்ப்பம் ஆக மாட்டேங்குது எத்தனையோ கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஆகலே என்ன பண்றது எப்படிப்பட்ட எண்ணங்களே வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யமன் வந்தால் சும்மா இருப்பாங்க அப்படியே அழுது பயத்துல சரி போயிருவாங்க எங்கள் பாரு மந்திரியா இருக்கட்டும் பிரதமர் பயப்படாம இருப்பாங்களா கூட வந்து இருக்குறான் சகலமான தேவையில்லை கீழான பிறவி கிடையாது ஒன்று செல்வந்தர குடும்பம் இல்லைன்னா ஞானி பரப்ப அது ஒரு சாஸ்திரம் இல்ல வாய்க்கும் முதல் நூல் அது வரிசையாக பவக்கியிருக்கு கைவித்திருக்கு எல்லா சாஸ்திரம் கவலைப்படுற இவ்வளவு பிரமாண எதுக்கு என் நம்பப்படாதா நம்பிக்கை இல்லையா கொஞ்சம் நம்பிக்கை இல்லையா முன் நம்பிக்கை நாலாம் பூமியில் வருமுன் முன் மூன்று பூமி நடந்து மாண்டோன் மேலான பதமடைந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வான் மாலான பவத்தை விட முதல் பூமி கிடைப்பதே காலான முதல் பூமி கை வந்தான் இவ்வளவு உத்தரவு கொடுக்க உத்தரவா கொடுக்கிறாரு நம்மனா பாட்டு நல்லாதான் இருக்கு எப்படி அப்பா நம்புறது அப்படின்னா நம்பனால்தான் உண்டு சரி நீங்க இதை நம்பலே வச்சுக்கோங்க பாரம்பரிய ஆபத்தை நம்புறீங்களா அது சரியா நம்பிக்கையா அப்புறம் வேற கால்வாரி விடுறானே அப்பறீங்க இல்லையா ஓகே இதில் இது வருது யோக முடியாத இடையே அந்த பாட்டில் வருது யோக முடியாதிடையே இறந்தவன் தொடரா போகங்கள் பல்காலங்கள் துய்தபின் திருக்குலத்தாதல் அறந்தர் யோகிகேடம் குளத்தாதல் பிறந்த எல்லாம் எய்தி பின்னும் மறந்தோகம் அயிலுடன் எய்தும் அதனால விட்டு போனதில தொடருவான் என்பது வருது இதில் பகவியில் வருது எழுது சொல் இருக்குது அப்புறம் இதுக்கு மேலே என்ன உத்தரவாதவங்களுக்கு ரெக்கார்ட் பலம் இருக்குது நம்மளுமே இல்லையா அப்புறம் மனத்துக்கே முயப்பண்ணும் மறுபடியும் தேவையில்லை இல்லை சரி நடந்த வரைக்கும் என் சாதனம் அவ்வளோதான் இந்த சைடத்தில் அடைய வேண்டியது அவ்வளோதான் இன்னைக்கு அறு சைடத்தில் நமக்கு நிச்சயமாக உண்டு ஒன்று வாசனைகள் அதிகமாக இருக்குமே ஆனால் செழுந்தர் குடும்பம் வாசனை குறைவாக இருந்தால் ஞானியல் குடும்பம் அதுக்கு இலக்கணம் உண்டு ராமகிருஷ்ணர் விவேகானன்னு சொல்வாங்க திட்டம் சித்தப்பான்னு அப்படி எழுதி கொடுக்க இருக்கிற அவர் பிறந்ததுலருந்தே அடைய ஆரம்ப காளியம்மன் அனுபவத்தினாலே பக்தி எழுது அப்புறம் தோதாபுரி குரு மூர்த்தமாக ஞானம் அடைந்தாலும் சொல்லப்படுது விவேகானந்தர் செல்வதற்கு வந்து பிறந்தார் வாசனைகள் அதிகம் அவர் காலேஜில் படித்து செஞ்சு கடைசியில் அப்பா சிட்டு போன வரும வந்தது அதுலேருந்து அவரும் அப்புறம் போக அனுபவிச்சுட்டு அந்த சில பேர் கல்யாணம் குழந்தை பற்றி புத்தான்ப்படுத்தான் கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு பேர்த்து விட்டு வந்துட்டார் பிறமானவங்கள்லாம் பலதுமாக இருக்கலாம் பிரம்மச்சேரியாக வந்தவர் அவர் திருமணம் வாழ்க்கை எவ்வளோ பண்ணி தான் வந்தார் ராமகிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டார் வழியோ பாபு அணு சொல்லப்படுது அப்படி ஒன்று செல்வந்தர் குடும்பம் வாசம் அதிகமாக இருந்தால் அது குறைக்கிறதுக்காக அனுமதிருக்கிறார் ஆசை இருக்குல்ல தீர்ணமில்லை அந்த மன தஞ்சல பண்ணுறதுன்னு சஞ்சல்படுதில்லை அசைவு எதிர்பார்ப்பும் அது நீங்க போச்சு அப்புறம் வெறுப்பு இவருக்கு ஆசைகள் குறைவு அதனால் நிஷ்காபமாக போய் செய்து ஞானத்து தரிசனம் கிடச்சி அம்பாள் தரிசனம் கிடைச்சி குரு உபதேசம் கேட்டு ஞானத்தை அடைஞ்சால் இதே உதாரணம் கொடுப்பாங்க இப்படி எத்தனையோ உதாரணம் செய்யலாம் கோந்திலுக்கு ஞான தேசியர் அவர் சின்ன வயசுலேயே ஞானம் அடைந்தவர் தான் குடும்பத்தில் தான் கடைசி வரைக்கும் குடும்பத்தில் அது குழந்தை குட்டியெல்லாம் உண்டு அவருக்கு அதில் போய் பரம்பரை இருக்கேன்னு தெரியல இல்லை போகிற கோயிலாண்டவர் வந்தவர் தான் அவர் குழந்தைகிட்டு ஒன்னும் இல்லை அவரு பங்காளி வம்சம் தான் போயிருக்கிற அவர் குழந்தைகிட்ட சொல்லப்படல அப்படி ஞானம் வந்தாச்சு இவர்கள் யோகா பிடிச்சவர் அவர் தான் பிடித்தான் ரெண்டு மட்டாடி எடுக்கிட்டு பேரம்பிட்டு அவரு நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தார் அப்படி அவர்தான் அப்படி இருக்கு நான் பெரிய நிறைய கொடுப்பாரு ஜெயகராஜன் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு ஒரு கொம்புக்கு ஆயிரம் பொண்ணு ரெண்டாயிரம் பொண்ணு ரெண்டு கொம்புளுக்கு அது ஆயிரம் பசு ஓடிட்டு போனா அப்படி பாருங்க ஓடி போனா எல்லா பழகு தண்ணி வந்துடுவாங்க எப்படி ஓட்டலான் கேளு கேட்கு மருசுட்டு போ கேளு அவரை கேட்டு அவரை எல்லாம் மருத்து முடிக்கிறாங்க கொண்டு போய் அப்படிப்பட்ட அவரு சூரிய பாசகர் அணைக்குறவரு அதனால என்ன தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் அதனால நமக்கு புத்திரமாக கொடுக்கக்கூடிய பாடல்கள் தினுங்கள் பயப்படாதீர்கள் என்பதை சொல்லி முடிகிறது கருமன்றி பிறர் கையில் கவர்ந்துள்ளோம் செய்யாது மற்றதையே மிகச் சிறப்பி தின குரல் போல் பொறையில் வீட்டின்பமடைகுவானதற்கு பொருந்திய வருந்தவம்புரியாது ஒருவன் ஆமேனும் நிலையிலே உடல் வைத்து ஒப்பனை செய்து நோக்குதலே நாலுவிதமாக சொல்லி தைரியம் கொடுத்தார் இப்போது அதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கிறார் என்பது தனக்கான ஒரு தொழிலை செய்து முடிக்க அதனை செய்து முடித்தற்குரிய கருவியை அயலார்கையில் இரவல் வாங்கி வந்தவன் அக்கருவியை பின்னரும் கொடுத்தோர் வாங்கி கொள்ளும் முன்னர் தான் கருதிய தொழிலில் சீக்கிரத்தில் செய்து முடியாது வைத்து அதனை தனதாக பாவித்து மிகவும் சிறப்பித்து பார்த்து போலும் ஒரு காரியம் ஒரு கறி வாங்குகிறோம் அது கறி வாங்கினா இது கொடுக்கும் போ என்ன அவசரம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதனுடைய மகிமையை சொல்லிக்கிட்டே பெருமையிலே தெரியும் காரி அது நல்லா அழகா இருக்கு வில அதிகம் நல்லா இருக்கு இப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருந்தானும் அப்புறம் கடைசியில் அவன் வந்து கேக்கிறானா இன்னும் காரியம் செய்யணும் கேட்டு சொன்னானு செஞ்சானே செய்யாட்ட போய் குடியாட்டு போயிட்டான் இவ்வளோ ஆசை இருக்கு வச்சுக்கிறதா இப்போ உதாரணத்து இல்லையாச்சு தீசாந்தான் தாஷாந்த் சொல்றார் குற்றமற்ற மோட்சானந்தத்தை அடையும் பொருட்டு அதற்கு பொருந்திய செய்யாமல் ஒருவன போதாயின் நிலையில்லாது காயத்தை தனதாக பாவித்து செப்பம் செய்து பார்த்து கொண்டிருத்தல் என்ற அது எப்படி இருக்கு பகவான் நமக்கு உடல் கொடுத்தது ஞானத்தை அடைகிறதுக்காகத்தான் சாதனை செய்யணும் சாதனை செய்து பகவான் அடையணும் இல்லை பதுமுத்தி அடையலாம் அது தப்பு இல்லை பதுமுத்தி கையில் முத்தி பரி பரிப்பாக சாதனம் அது அப்புறம் ஆரம்ப பள்ளி வேண்டாம்னு சொல்ல முடியுமா காலேஜில் படிச்சு பட்டம் வாங்கிட்டான் ஆரம்ப பள்ளி பயன் போகிறான் முட்டா பசங்க பாருங்க ஆரம்பிக்கு போறாங்க அடி திட்ட முடியுமா இங்கிருந்தேன் அவனும் போனவன் அல்ல பதம்புத்திகள் குறையில பதம்புத்திகள் இருந்து அப்புறம் கையில முத்தி பரிபாகம் அடைய மனம் அது ஏன் நாலா பிரிச்சாரு மனபரிபாக நாளா பிரிச்சதுல வகுப்பு நாலா அஞ்சா பிரிக்கிறாங்க பரிபாகம் தான் ஒரே நாளா அஞ்சாவும் படிச்சிருவானா அது போல மனபரிபாகம் ஒரு வருஷம் அவன் பயிற்சி பட்டானா ஒரு வெளிய சாழ்வான் பையன் அப்படி போல இது எத்தனையோ ஜென்மங்கள்ல பயிற்சி பெற்று இருக்கு கொஞ்சம் பரிபாக அடைஞ்சிருக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு ஆனால் மணிபரிப்பா மனபரிபாகம் தான் முக்கியம் என்னைய பிறகு எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் இல்லை அதனால இது சரீரம் நமக்கு புண்ணிய புண்ணியபாதிகளாக ரெண்டு கலந்து இருக்கிற மிஸ்ர கர்மத்துக்களாக கொடுத்துருக்காரு எது கொடுத்தாரு சீக்கிரம் ஞானம் அடையப்பா இந்த சரீரம் வந்து ஒரு கருவி இது போகபாகத்தை கொடுக்கல நீ வந்து அவன் முத்தியோடு எதுவும் கொடுத்துருக்கானார் அப்போயும் கேட்குறான் போக பாக்கி சுகம் கிடைக்கிது முத்தியில் என்ன இருக்கார் அதில் எந்த சுகத்தை நீ விரும்புகிறாய் விஷயங்கள் மூலமாக அவள் பல கோடி அதிக சுகம் பாது அதிக சுகம் அன்றைக்கி தெரியலையே அப்படின்னா இப்போ தெரியாது பெரியதான் தெரியும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் அஞ்சாவது பத்தாவது படிக்கிறான் அவங்க கூட படித்தவன் வேலை பார்த்து ஆயிரம் நேரம் சம்பாதிக்கிறான் பார்க்குறான் ஏண்டாச்சுமா படிச்சுக்கிட்டு நான் ரெண்டாவது மாதிரி நல்லா திரிஞ்சுட்டு கிடக்குறேன் நிச்சயமா படிச்சுக்கிட்டே கிடைக்கிறேன் அப்படிங்கிறான் இவன் சொல்றான் இப்ப அப்படி சாம்பா இருக்கோ இன்னும் பெரிய படி படிச்சா உன்னை விட அதிகமா சம்பாதிப்பேன் அதனால எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவான் சொன்னாதான் முசாலம் இல்ல அப்படி என்ன நானும் வர்றேன்ப்பா வேலைக்கு பார்த்து சொல்லலப்பா அப்படின்னாக்க நான் கெட்டு போயிட்டேன் அது போல அல்ப சுதத்துக்காக இருக்கிற ஒரு கூட்டம் ஆனா இது அப்படி இல்லை மகத்தான சுகத்தை காட்டக்கூடிய வழி ஆனா இப்ப கிடையாதுதான் முயற்சி பண்ணனும் அதிகம் வழிபடும் போது பத்து வருஷம் படிச்சு பெரிய போய் லட்சம் சம்பாதிக்கிறார்கள் சென்னை வயசில் இவ்வளோ பாலியல் பள்ளியாருனா எப்படி இருந்த சம்பளம் வருமா இப்போ அந்த போக பாதி அதிகமாக இருக்கே அந்த பையன் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பார்த்தா சம்பாதிக்கிறான் அவ்வளோதான் முடியுது அது குடும்பத்தையும் பத்துலேயே நான் பாரு எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கேன் சந்தைப்படுவேனா இல்லையா நான் படிக்காமல் போச்சோமே நான் ஏற்க போடுவோம் அப்படி போல் மோசானந்தத்தை அடைந்தவர்களை பார்த்து அஞ்சாலும் ஏற்கப்படுறேன் பத முத்திங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அது அங்கே போய் அடைகிறது இவன் பற்றி இங்கேயும் அடைகிறது பெரிய மகான பிறகு அவருடைய ஆனந்தத்தை பார்த்து நாமளும் தான் இருந்தோம் சொன்னாங்க அப்போவே நான் நம்பிக்கை இல்லை இப்போ பாருங்க அவனால் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போதான் தெரியும் பாடுபட்டால் தான் முடியும் அது பாடுபட்டதா சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பாடுபட்டால் போகிறோம் பெரிய விஷயத்துக்கு அதிகமாக தான் பாடுபடணும் என்ன முடியுமா பெரிய படி படித்தா பெரிய சம்பளம் கிடைக்கும் சின்ன படிப்பு சின்ன சம்பளம் தான் கிடைக்கும் அது கொஞ்ச நாளில் கிடைச்சிரும் கொஞ்ச நாள் போயிடும் இதுக்கு அதிக நாள் கஷ்டப்பட்டு பெரிய படிப்பு போகிறாங்க அப்போ அதுக்குள்ள மரியாதையும் அதிகாரமும் பொருளாதார வசதி எவ்வளோ இருக்கு உயர்வு இருக்கு பெரிய ஞானிக்குள்ள மரியாதையும் அவருடைய கௌரவம் அவருடைய சுகவசதி எவ்வளோ இருக்கு அதனால காலதாமதம் ஆனாலும் கூட அதுக்காக முயற்சி பண்ணணும் அதனால இது சரீரம் கிடைத்தது ஞானம் அடைகிறது முத்தி அது வந்து இப்பவே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஏமாற்றம் உண்டாகும் ஒரு காலத்துக்கு கிடைக்கும் என் நம்பிக்கையோடு அது சாஸ்திரோக்தமாக குரு சாஸ்திரங்கள் அபிப்பிராயம் எப்படி இருக்கும் அதுதான் அனுசாரமாக கர்மனை செய்து கொண்டு நம்முடைய இளர வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்க வேண்டி தான் அது இளர் வாழ்க்கையை கிடைக்க திருப்தி அணிஞ்சிக்கணும் அது ஒரு முக்கியம் இல்லை இப்படி முக்கியம் எப்படி வாழ்றது கிடைத்தே திருப்தி அவ்வளோதா இப்போ கிடைக்காத ஆஸ்பட்டில் வர போகுதா வரவே மாட்டாது ஒருபோது வராது துக்கம்தான் லாபம் அதனால்தான் இந்த கருவி போன்று இரவல் வாங்கின கருவி எப்படி சட்டு வேலை முடிச்சுட்டு அவனுக்கு திரும்பி கொடுக்கணுமோ அடிப்போல் ஈஸ்வரன் கொடுத்த இந்த கருவியை சரீரத்தை எடுத்துக்கொண்டு மிக சீக்கிரமாக ஞானம் அடைந்துட்டு சரீரத்தை எப்படின்னா பண்ணுவோம் எழுதிட்டு போ இப்பவே எனக்கு தேவையில்லை அதை உனக்காக இருக்கேன் அப்படிங்கிற மனவன் வரணும் என்பது இந்த மனசு முடிக்கிறான் தனி பறவை குறவையை தான கொடுடப்பைவால் தவப்பாதே இவர் தன்றி உண்மையிற் தகவிகந்துலவோர் அவழு தகல விருப்பதென் விருப்போ அகன்றவர் தவத்தினை மறந்தார்கொல் எனும் சொல்லை தமதுளத்துல உணர்களார் போலும் அவதாரியை இல்வாழ்க்கையிலிருந்து தானங்களை கொடுத்து பிறப்பினை நீக்கக்கூடாதோ என்ற சீடனை நோக்கி கூறுகின்றார் சீடம் கேட்கறான் இல்வாழ்க்கையில இருந்துகிட்டு தான தர்மங்கள் செஞ்சுட்டு நீச்சி அடைக்கூடாதா என்பது ஒரு கேள்வியில் சொல்றார் என்பது பிறவியாகிய ஒப்பற்ற விசாலம் பொருந்திய கடலினை இல்வாழ்க்கையிலிருந்து கொடுக்கப்பட்ட தானமாகிய செப்பத்தினாலே கடத்தற்கு அரியதான் இது தானம் என்று சொல்வது ஒரு தெப்பம் போல் வச்சுக்கோங்க அந்த புண்ணியத்திற்கு வைத்து கொண்டு போகலாம் அல்லவா முடியாது விருப்பத்துடனே துறைவென்கண் நின்று செய்யப்பட்ட தவமாகிய கப்பலின் மேல் ஏறினார் அல்லது இது சத்தியம் சன்னியாசம் அடைந்து அந்த சன்னியாசத்தின் மூலமாக வைராக்கியத்தின் என்று சொல்லக்கூடிய கப்பல் ஏற்பாடாதான் முடியும் அப்படி இடத்து இல்லையா இடத்து உள்ளவர்கள் தம்முடைய மானசத்துறவுன்னு பெரும் மனதினால வைராக்கியம் இருக்கணும் வெளியில் காட்டப்படாது மற்றற்ற நிலையும் சொல்லுவார்கள் அதே நிலை இருக்கணும் ரெண்டு பேரும் மன ரெண்டு பேரும் சமந்தான் புறத்தில் வித்தியாசம் இல்லை இவர்கள் புறத்துறவு அடைஞ்சிருக்காங்க அவர் புறத்தொழில் கிடையாது ஆனால் அகத்தொறவு ரெண்டு பேரும் பொது ரெண்டு பேர் பொதுவானதுனால ரெண்டு பேரும் சமந்தான் பலன் அதுதான் முக்கியம் இது இது சாதனம் அவ்வளோதான் இப்படி சாதனம் இருக்க இது எல்லாரும் சித்திக்கலாம் என்ன பிராரத்தை அப்படி இருக்கு கடன் இருக்கு இல்லை இன்னும் கடினத்தானே வரணும் இவங்க கடன் சேர்ந்து போச்சு வந்துட்டாங்க இவங்களுக்கு என்ன கடன் இருக்கு சரீர சம்மந்தமான கடன் இருக்கு இன்னும் சரி போறவர்கள் இருக்கும் இல்லை அதுக்கு ஏதாவது உழைச்சாலை ஒளி பிச்சை அடிச்சு சாப்பிடணும் அது உழைப்பு தான் ஒரு சேவை மரங்கள சேவை பண்ணி தான் சாப்பிடலாம் காசு போடுவாங்க எப்படியோ ஒரு வேலை பண்ணி ஆகலை ஒண்டி கட்டிக்காது அதுக்குரிய வேலை பண்ணி தான் ஆகணும் அது ஒரு கடன் அது இருக்கிற வரைக்கும் இருக்காது போனாலும் தீண்டு போச்சு அங்கே அப்படி இல்லை ஒண்டிகட்டையில் பல கட்டில் இருக்கு அது பல கட்டையில் சம்பாதிச்சு போடணும் இல்லைன்னா முடியாது அங்கே அப்படிங்கிறது கடந்தா சன்னியாசி வந்தாலும் கடந்தா அதுவும் கடந்தான் இந்த காலத்து சுருக்கம் ஒன்னோட போகுது அது பலதும் இருக்கு இளவரசார்கள் இன்னும் கடையில் இருந்தாலும் இருக்கலாம் அது தவறு இல்லை ஆனால் மனசு மட்டும் மாற்றி அமைக்கணும் துறவியாகிய ஒப்பற்ற விசாலம் பொறிஞ்ச கடலினை நில் வாழ்க்கையிலிருந்து கொடுக்கப்பட்ட தானமாக தெப்பத்தினால் புண்ணியத்தின் மூலமாக கடத்திற்கு அறியதாம் கடக்கலாம் மிக கஷ்டமான விருப்பத்துடனே துறவின்கள் நின்று செய்யப்பட்ட தவமாக கப்பலின் மேல் ஏறினால் இது சத்தியம் இந்த தகமையை விட்டு நீங்கி இ உலகத்தார் வீடிலே பொழுதுபோக இருப்பது என்ன விருப்பமோ இப்படி இருக்கு இதை விட்டு இந்த உலகத்தில் அஞ்ஞான காலத்துல வேணா காலத்துக்கு கழிக்கிறாங்களே இது என்ன காரணமும் ஆச்சரியம் என்ன அர்த்தம் அஞ்சான அர்த்தம் வள்ளுவர் சொல்லிருக்கார் அதுக்காகவோ என்று கூட ஒரு அபிப்ராயம் சொல்ற துறந்தோர்க்கு பசு நோய் பசி நோய் குளிர் முதலியவற்றிற்கு உண்டி மருந்து உரையுள் முதலிய உதவி அவர் தவத்திற்கு வாராதபடி பாதுகாத்த பொருட்டு தமக்குரிய தவத்தினை மறந்தார்கொல்லோ இழத்தார் என்று திருவுழநாயனார் கூறிய சொல்லை தமது உள்ளத்தின் கண்ணி விசாரணை பண்ணாதவர் போலும் இல்லவாரு மறந்தார்கொள்ளோவர்களுக்கு உதீச இருக்காத நிழந்தார்கள் இன்னும் துறை அடையாமல் இருக்காங்களா அல்லவர் பாட்டு வரும் ஆகவே இந்த அந்த கருத்தை வச்சு இந்த பாடுறார் இல்லற முற்று வலுவாது நடக்கவே குடும்பம் குற்றமாக சொல்லணும் ஒருவன் சன்னியாசியா வரணும்னு சொன்னா கடன்கள் தீர்ந்துட்டா அவன் சன்னியாசி வர தயாரா இருக்கு கடன் கட்டுறதில்ல அதான் சன்னியாசி வரதில்லை அதாவது என்னன்னா கடமை செய்யணும் கொடுக்க வேண்டும் கொடுத்துடணும் வாங்கி வாங்கிக்க அப்படிப்பட்ட கடமை செய்யும் கடன் தீர்ந்து போதும் இல்லை அப்புறம் அவனுக்கு விடுபாடு கிடைக்க அந்த விடுபாடு இல்லாமல் சில பேர் வர்றாங்க இல்ல மீண்டும் போயிடுறாங்க கடன் இருக்கேன் குடிக்கிட்டு போயிடறாங்க அவங்களும் போயிடுவாங்க போய் அப்புறம் சின்னப்பட்டு மீண்டு கூட வர்றாங்க அப்படி வர்றதுதான் நினச்சா மீண்டு கூட போகிறாங்க அப்படி இருக்குது காரணம் பாக்கி இருக்குது காரணம் என்ன இல்லத்தில் ஒழுங்காக இருந்து கட்டில் அவங்க ஏமாற்றினவங்க அதுதான் சொல்லுவாங்க முற்றும் வலுவாது நடக்கவே குடும்ப குற்றம் தோன்றும் அப்போ தான் குடும்பத்திலிருந்து போகலாம் எண்ணம் உண்டாகும் இதனால் புறத்துறை வரும் புறத்துறவு முதல்ல குட்டி போனால் போதும் என்று போயிடுவாங்க உரி சார்பு பொருட்சார்பு சார்பு போயிடும் இறவினால் தவத்தை பண்ண வரும் மெய்த்திறவன் பெயரும் புறத்திறவு அது ஆன பிறகு தவம் பண்ணுவாங்க பண்ணதுனால இத்தவத்தினால் உட்த்துறவு வரும் அப்போதான் மனசு இல்ல விடுபாடு கிடைக்கும் சரி இது மனதினால் விடுவோம் என்று எண்ணம் தோற்றும் அது பல காலம் அபியாசம் பண்ணாதான் வந்துடுறதில்லை அப்ப மீண்டும் வந்து இளர் வாழ்க்கை வேண்டாமல் தினம் படும் அகத்திறவன் பெயரும் மனத்திறவு வரும் இ உட்டுறவால் மெய்யுணர்வு பிறக்கும் அதன் பிறகு விசாரம் பண்ணதுக்கு அந்த மன தேராக இருக்கும் தத்துவம் உண்டாகும் ஈ மெய்யுணர்வால் பிறப்பு நீங்கும் அதனால் தத்துவான் வந்தால் தான் பிறப்பு நீங்கும் அதனால் தான படுவையை கூட கடப்பறிது என்றார் அதனால் தானம் மட்டும் செஞ்சால் பத்தார் தானம் செய்யறதுனால புண்ணியம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் காமிமா செஞ்சால் சொற்காய பகுதி கிடைக்கும் திருஷ்யம் செஞ்சு ஞானத்துக்கு ஏது வாங்க வழியோ அது ஞானம் கொடுக்கும் பட்டதாக சொல்லார் இல்லை அறந்தான் ஏற்றின் அவனினும் கோடி அதிகம் இல்லம் துறந்தான் அவனின் சதகோடி உள்ள துறவுடைய அறக்கட்டறிவோடு சொல்லுவேன் கட்சியே கம்பனே அறந்தான் ஏற்று அவனினும் கோடி அதிகம் இல்லம் திறந்தான் அதாவது இளப்பு தர்மத்தில கடமை தவறாமல் சிறப்பாக செய்யக்கூடிய அவனை விட வெறுமனே சன்னியாசம் இன்னும் ஆசா இருக்கு வெறும்ன வேடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் என்று வந்தவனுமே கோழிபாடு அதிகம் புறத்தூரை மட்டுந்தான் ஆனால் புறத்துறை வந்தால் அப்படிங்கா அழைக்க குருபூஷன் வேடிக்கெடுமோ அடையிறது இல்லை அப்படிப்பட்டவன் சொல்லலைங்க எந்த ஒரு போய் கிடைக்குது வேண்டி அவர்களுக்கு பட்டியல் போட்டுருக்காங்களே அது துறவு இல்லை வட்டியல் வச்சிருக்காங்க அப்படி இல்லை ஏதோ ஒன்றும் அதாவது இந்த நம்ம மோனசாமி இருக்குல்ல அப்படி போல இருக்கு வைராக்கியம் வைராகி சாமி அப்படி போல வைராக்கியம் இருக்கணும் அப்படி இருந்த இளத்தாறு எவ்வளவு புண்ணியங்கள் செய்து சம்பாரித்து போர் அடைஞ்சவர்கள் அதிகம் இல்லம் கோடி மடம் உடம்பு இல்ல இல்லம் துறந்தான் அவ்வளவுதான் கோடி மடம் அப்படிங்கிற அப்புறம் அது மட்டும் இல்லை அவனின் கோடி அதிகம் இல்லம் துறந்தான் அவனே சதகோடி உள்ள துறவன் உள்ள துறவ இருக்க மனசுல எல்லாம் விட்டவன் இருக்கான்னு அவன் சதகோடி நூறு கோடி அதிகம் மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து இருவாதை அதாவது மனத்தரும் அகத்தை எல்லாம் தாங்கியாச்சு இருவாதனை அற்றி இருப்பவன் அவன் பெருமை என்ன சொல்வேன் கட்சியை அவன் பெருமை அளவு இல்லை அளவு சொல்லலாம் அது அளவு இல்லைன்னா அப்படி இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு தான செய்து வரக்கூடிய புண்ணியம் இதுக்கு உதவாது எதுக்கு உதவும் அந்த காலம் சுற்றி வகையில ஞானத்துக்கு ஏதுவாக அவ்வளவு தயாரா அடிப்படை செவரு சித்திரை எழுதுன்னு சொல்லுவாங்க செவ் சுத்தமா பண்ணிக்கிறோம் அதனாலதான் அந்த அளவுக்கு பயன்படுவோம் இல்லையா அதுக்கு மேல் காரியம் நிறைய இருக்கு அதுக்கு துறமா இருக்கும் சகாயம் பண்ணுது ஆனால் துறவுனா வைராகியம் இருக்கணும் நானும் காவிரி என்ன இப்ப கட்டி இருக்கீங்க இது யாத்திரையா யாத்திரை சரியான பேர் யாத்திரை சரியாக பண்ணிக்கிறது தான் யாத்திரை போயிட்டு வர வரைக்கும் கட்டிட்டு போக அப்படி அறுத்து விட்டுருவாங்க யாத்திரை சரியாக இருந்த அப்படி என்ன சன்னியாசிக்கு காய்கறி மரியாதை இருக்கிறதுனால அந்த காலத்து யாத்திரம் கட்டிட்டாங்க இப்ப அந்த மரியாதையும் போயிட்டு எல்லாரும் கேட்ட ஆரம்பிச்சுட்டாங்க யாரு தெரியாதே தெரியலப்பா புறத்தே தான் தோற்றத்துக்கு வேஷப்படுறாரு இல்லையா அகத்தி வந்து மாத்திர முற்றும் வலுவாது நடக்கவே குடும்பம் குற்றமா தோன்றும் இதனால் புறத்துறவு வரும் இத்துறவினால் தவத்தை பண்ண வரும் இத்தவத்தால் கூட்டுறவு வரும் இ நீர் ஒரு பிறக்கும் இம்மையுணர்வால் பிறப்பு நீங்கும் அதலில் தானப்படுவையைக் கூடு கடப்படுதா என்றார் ஈதலே அறமும் மனித மா அனைத்தும் எழுந்துகை விடுதலே வீடும் ஆதலாற்றான குறியவில் வாழ்க்கை அதனை ஏ அறமென கோதிலா வீட்டின்ல கணமிருத்தல் குறித்துமே உணர்வையும் துறவூடு ஓதினார் வேதம் தனித்தமிழ் உருவத்து ஒளித்தம கழித்த வள்ளுவரேக்க தீபம் பத்தொன்பதாக பாட்டு அவதாரிகை இல்வாழ்க்கையே அரணப்பட்டது அதாவது தாபரா போட்ட அரணப்பட்டது துரவினை அகுதும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று என்றும் திருவள்ளுவன் ஆயினார் இல்வாழ்க்கையை அதிகமாக கூறியிருக்க நீர் அதனை மறுத்து துறவினை அதிகம் என்று அதன் இன்று வீட்டை அடையலாம் என்றும் கூறியது என்னை என்று கேட்ட சீடனை நோக்கி கூறுகின்றனர் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் படிப்பது இல்லாயில் மரணப்பட்டதுதான் இல்வாழ்க்கை மரபடியில் வாழ்க்கை செய்வது என்று சொல்லிவிட்டு அவிதும் அண்ணா அந்த துறவன் சொல்லியிருக்கேன் சாஸ்திரத்தில் கேட்டால் பிறன் படிப்பது இல்லாயின் நன்றனர் பிறன் பழிப்பது என்ன கூடா ஒழுக்கம் இல்லாமல் அது குறைவும் இது உயர்வு சொல்லியிருக்கேன் இப்படி இருக்கும்போது நீங்கள் துறை உயர்வு சொல்கிறீர்களே என்றது கேள்வி அதை பதில் கொடுக்குதலே தர்மமும் அனித்தியமாகிய எல்லாவற்றினையும் துன்பம் என்று இகழ்ந்து கைவிட்டு நீங்குதலே வீடும் இல் வாழ்க்கையே அறமணக்கூறி துறவின்கண் குற்றமற்ற மோட்ச லட்சணம் இருத்தலை நோக்கி மெய்பொருளை அறிவதற்கு ஏதுவாய் ஞானம் கூறிய மிரிணர் என்னும் அதிகாரத்தையும் சுரபதிகாரத்தோடு சேர்த்து கூறினார் வேதார்த்தங்களை தமிழ்மொழி ரூபத்திலே மறைத்து எமக்கு தருளி செய்த திருவள்ளுவன் ஆயினார் என்று ஈதழே அறம் கொடுத்தல் தான் அது இளர் வாழ்க்கை உரியாது இளர் வாழ்க்கையால் தானம் தான் பிரதானம் அதில் ஒப்புரவு ஈரையில் ரெண்டா பிரிவு வச்சிருக்கார் தன்னை சார்ந்தவர்களுக்கு உதவுறுத்தான் ஒப்புறவன் பேர் தன்னை சாராதவர்கள் புதிதா உள்ளவர்கள் ஏழ்மையுள்ளவர்கள் வழி வேறு வழி இல்லாதவர்கள் அவர்கள் கொடுப்பது ஈகை என்று பிரிச்சிருக்கார் அவர் ரெண்டுமே தன் தான் சம்பாதித்த பொருளை பிறருக்கு உரிய உரியதாக்குவது தானத்துக்கு அதுதான் தனக்கு உரிமையான பொருளை பிறருக்கு உரிமையாக்குவது எதுவோ அது தானம்னு பேர் கடைசியாக வழிபுள்ள யார் படைப்பதுன்னு சொல்லுவாங்க அப்படி யார் பணத்தையோ யாரும் எடுத்து அள்ளி வைக்கிறதில்ல அது தானமாக அதுதான் பிரச்சனை வந்து துரியோதனன் கண்ணன் கொடுக்குறான்னா என் பணம் தான் கொடுக்குறான் என பெரிய சம்பாதிச்சான் என் மனதை எடுத்து கொடுக்குறான் பெரிய ஐசியமோ அப்படின்னார் அப்போது கேட்டால் சரிப்பா நான் கொடுக்கல நீயே கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படி கொடுக்கும்போது இவனுக்கு கொடுக்கும் சக்தி இல்லை அண்டு நிறுவனம் பண்ணுறார் பகவான் ஒரு பிராமணனாக வந்தார் எனக்கு மகளுக்கு கல்யாணம் அது விரும்ப வேணும்ன்னார் விறகா எடுத்துருக்கோ அப்படின்னார் துரியோதனம் இப்போ வேண்டாம் கல்யாணம் நாள் வச்சுருக்கேன் தேதி நெருக்கத்தில் வாங்கிறானே சரி போ நெருக்கத்தில் வந்து கேட்டபோது மழை உண்டாக்குனார் பெருமைடை மரவு நனைஞ்சி போச்சு போகிறான் எரிக்கப்படி இல்லை அப்புறம் வந்து என் ப மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து கேட்கலாம் காலையில் ஜாலி கட்டணும் இப்போ கொடுக்கணும்னு கேட்கலாம் போய்யா கே கொடுக்கும்போது வாங்கிட்டு போகாமே இப்போ வந்து எங்கள் நனைஞ்சி போச்சு இப்போ விறகு ஏதாவது ஒன்று வருது இந்த காஞ்சிவரதான் வேணும்னு கொடுங்கண்ணா பச்சை வர வாங்கி வேணா பண்ணுறது அப்போ கூட என்ன முடியாதுவோம் எங்கே போ பாக்கோம் அப்படின்னா அப்புறம் கண்ணன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டா ராஜா நீங்கள் எதாவது பார்த்துவதே செய்யுங்க அப்படின்னா அவள் என்ன போனாரா அங்கே போனோன்னா அந்த பழைய வீடுகள்லாம் ரிப்பேர் பண்ண வீடு வீடுகள் நிறையா இருந்தேண்ணே அதில் போகிற கூரை எல்லாம் பிரித்து சாரமெல்லாம் எடுத்து ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பிப்போம் அப்படின்ட்டா நல்லா காஞ்ச கட்டாயம் நல்லா இருக்கும் ஏற்றி விட்டேன் அப்புறம் இது திருமணம் தெரிஞ்சது ஆமாம் என்னையும் கேட்கல வீட்டையும் பிரிதியை இடிச்சு கொடுத்தது என்ன அர்த்தம் அப்படிங்க யாரும் இல்லை நீ சக்கரவர்த்தி உங்கள் வாக்கு பொய்யாகப்படாது நான் வந்து உங்கள் வாக்கு பொய்யாகாமல் செய்யணுங்கிறக்க ஒரு எண்ணத்தில் கொடுத்தேன் வெண்டாவது நல்ல வீடு இல்லாது நான் ரிப்பேர் பண்ணும் முடிவு பண்ணிட்டோம் பிரிக்க வேண்டிய வீடுதான் என்ன தப்ப என்ன இருக்கு அப்படி இந்த விதி எனக்கு தோணில்லையே நீ தாப்பா கொடுக்க பிறந்த நீயே கொடுப்பான் என் பணமாக இருந்தா நீயே கொடுத்து அப்படி எனக்கு கொஞ்சம் பங்கு எழுதிய அது கொடுக்கிறது என்னாலும் கூட சம்மேசமா கொடுக்க சாமி எல்லாருக்கும் வந்துருல்ல அப்படிங்கிற அதனால தானம் கொடுக்கணும் அது தன்னை சார்ந்தவர்களுக்கும் சாராதவர்களுக்கும் கொடுக்கறதுங்கிற ரெண்டு பிரிவுகளை சமய சாதத்தை தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய அது எல்லாருக்கும் வந்துரது இல்லை அப்படி இருக்கிறது தான் இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஞானம்ங்கிறது துறவு மூலமாக தான் வருமங்கிறதை உடன்பாடு கொண்டு திருவள்ளுவர் மீனவர்கள் சுரவு அதிகாரத்தில் வச்சிருக்கார் பொருள்வற்றை பொல்லின்ற மரண பிறப்பார் ஆகவே அப்படிப்பட்ட யாதார்த்த கருத்துக்கள் எல்லாம் அந்த அதிகாரத்தை அடைக்க சொல்லியிருக்காரு இளவையில் சொல்லலை அப்போ வீட்டுக்குரிய இலக்கணத்தை மெய்ய மீனில் சொல்லியிருக்கும் போது அடை முடிவுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால சுரவரம் தான் பிரதானம் என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றார் அதோடு மட்டுமல்ல வேதத்தினுடைய கருத்துக்களை பூரா தமிழ் திருக்குறள் மூலமா கொடுத்திருக்கார் அவர் அப்படிப்பட்ட திருவள்ளுவர் நமக்கு பிரமாணம் என்பதை இந்த பாடல சொல்றார் இப்போ ஒரு சந்தேகம் போடலாம் அடைய முடியாத அழிஞ்சிருக்காங்களே கோயில் மடத்தினுடைய ஆதி குருவே இளவத்தாரு தானே போதில ஞானந்தே அதுவும் நெசவாளர் தான் முதலியார்தான் அவருக்கு பெரிய ஞானியார் அந்த சித்திய பரம்பை உண்டாக்கிருக்காரு அப்படின்னு சொன்னா ஏகதேச விவகாரம் சில பேர்கள் தான் பெரும்பான்மை கிடையாதுன்னு அர்த்தம் பெரும்பாலான துறவைகள் தான் ஆனால் துறவு பரம்பரை ஏற்பட்டது ராமகிருஷ்ணா இளத்தாரா இருந்தாலும் கூட விவேகானந்தர் துறை பரம்பினார் அப்படி சுவாமி சிவகானந்தர் இளம் தெரிந்தவர் தான் அப்புறம் கடைசியில் துறவு அடைந்து ஞானம் அடைந்து துறவு சம்பிரத்தை உண்டாக்கினார் இளவரசை உண்டாக்கல இது சிறுபான்மை எது பாலம் சொன்னா சில பேர்கள் வீட்டில இருந்துக்கிட்டு தொழில் பார்த்துக்கிட்டு தபால் மூலமா படிக்கிறாங்க அதுவும் அதே படிப்பு தான் பல பேர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க அது அதே படிப்பு தான் இவரும் வெற்றி அவன் வெற்றி பெறான் இப்ப எது நல்லது அப்படின்னு பார்த்தா கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது உயர்வு அது அவனுக்கு விளையாட்டு போக்குன்னு படிச்சிடறான் ரெண்டாவது பாடங்கள் விரிவாக அவனுக்கு தெரியும் பாடம் கேட்கறான் இவன் அப்படி இல்லை சந்தேகங்கள்லாம் தெரியாது கொட்டாம் போகலை படிச்சுபடியாக பாஸ் ஆகிறதோடு சரி ஆனாலும் இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் என்னென்னா விளையாட்டு போகலை மாணவன் காலத்தை போக்கி படிக்கிறான் விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிறான் இவன் அப்படி கிடையாது இதுவோ அந்த நூல்களில் உள்ள மட்டும்தான் ஓரளவுக்கு மானனம் பண்ணி பறிச்சு எழுதுறான் ரெண்டாவது தொழிலும் பார்த்துக்கிட்டு படிப்பும் செஞ்ச கஷ்டம் அதிகம் அடுப்போல் இல்லத்து உள்ளவர்களெல்லாம் வீட்டிலிருந்து படிக்கிற மாதிரி தான் அது எல்லோரும் சித்தி அடைகிறதில்லை ஆனால் துறவரம் அடைந்தவர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க படிக்கும்போது முழு நேரம் அடிக்க செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி அவர்கள் நல்ல திறமை இருக்காங்க உத்தியோகம் கொடுத்தாலும் கூட முழு அவனுதான் கொடுப்பாங்க இவன் கொடுக்க மாட்டாங்களாம் ரெண்டு பேர் போய்ட்டு போட்டா தப்பால் படித்து ரெண்டாம் தரம் தானே கொடுக்க மாட்டான் மருத்துவ அவனுதான் கொடுப்பான் ஏன்னா இவனை விளக்கம் பச்சார் அவனுக்கு விளக்கம் உண்டு நே ஆசிரியர் சொல்ல போச்சு படிக்கிறான் அதுபோல் இங்கே புலவரம் அடைந்தவர்கள் முழு நேரம் பாடுபட முடியும் ஓய்வு இருக்கு ஓய்வு கிடையாது அப்படி ஓய்வு இருந்தும் சேராங்கன்னா ஒரு சில பேருக்கு முடியும் எல்லாரும் முடியாது பற்றி தொடர உயரும் சொல்லுது என்ற கருத்தை மனதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை என்பது கருத்து மொழிகளில் அறுத்தமித்தின் ஒழித்து என்றும் எந்த வாக்கியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லைன்னு அது பொருளாக வாக்கியமாக சத்தத்திற்கு உயிர் அர்த்தமாகலின் ஒரு சத்தம் இருந்தோம்னா அதற்கு உயிர் எழுதிருக்கிறது பொல் இல்லாத உயிரது இல்லைன்னா வெறும் சொல் ஆகாசத்தில் தாமரை வந்தது அது எடுத்து அஞ்சு ரூபாய்க்கு விட்டான் அது தகராறு பண்ணலாம் அதனால் சண்டை வந்தது ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டாங்கன்னா என்னையாக தாமரையா சண்டைக்கு போகிறதாது அப்படின்னு சொல்லி மிரடி மஞ்சள் கதை மாதிரி இருக்கு அதனால் பொருள் இல்லாத சொற்கள் மட்டும்தான் அப்போ சொல்லு வாக்கியம் சொன்னால் பொருள் இருக்கணும் இல்லைன்னு சொன்னா அது வாக்கியமாகாது பொல்லற்றது என்ன என்ன வந்தது அத்திற்கு உயிர் எது அழுத்தம் பொழுக்கணும் நகலின் உருவத்து என்றும் கூறினார் வேதம் என்பதும் தமிழ் என்பது ஆவி அதாவது வேதம் என்று சொல்வது வடமுழில் இருக்கு அது வடமுழில் இருக்குன்னு சொல்லாமே வேதம் இருக்குன்னு சொன்னதுனால இந்த வேதமானது ஸ்தானி ஆகிபேன்னு சொல்லுவாங்க தமிழ் என்பது திருக்குறள் இருக்குன்னு சொல்லணும் ஆனால் தமிழ் மொழி தான் சொன்னார் தமிழ் மொழியில் இருக்க திருக்குறள்னு சொல்லணும் ஆனால் ஸ்தானாக பெயர் பெயர் அது ஆக பெயர் வேதந்தனை தமிழ் உருவத்து ஒழித்து என்ற அளவுக்கு உதாரணம் திருவுள்ள மாலையில் ரெண்டு பாடல் போட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் வேத்தனுடைய சாரத்தை தமிழ்ல திருவுள்ள கொடுத்துருக்காரு திருக்குறள் வேத்தனுடைய சாரம் முகநூல் வழிநூல் சார்பு நான் உள்ள வினையின் நீங்கி விளங்கிய அறிவில் முனைவன் கண்டது முதல் முன்னோர் நூலின் விடுபொருள் பொறுத்து பின்னோன்